திருமுகம் இருபத்தி இரண்டு அரிபிரமாதிகளுக்கும் உள்ள காரியம் சிவமயம் மறுவானை பெண்ணாக்கி ஒரு கணத்திற் கண்விழித்து வயங்கும் அப்பெண் உருவானை உருவாக்கி இறந்தவரை எழுப்புகின்ற உருவனேனும் கருவான் நையுற இறங்காது உயிர் உடம்பை கடிந்து உண்ணும் கருத்தனேல் எங்குருவானை எமது சிவ கொழுந்தானை ஞானியெனக் கூறனாதே வாழ்க சிரஞ்சீவி அன்பு அறிவு முதலிய சுபகுணங்களிற் சிறந்த தங்கட்கு சிவானுகிரகத்தால் தீர்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக அவ்விடம் இன்னும் சிலதினத்தில் தினத்தில் அவசியம் நான் வருவேன் வந்தபின்பு தங்கள் வருத்தமெல்லாம் சிவபெருமான் திருவருளால் நிவர்த்தியாய் விசேஷ சௌக்கியம் நேரிடும் என்று துணிந்திருங்கள் திருவேங்கட முதலியார் காலஞ்சென்றதை குறித்து விசாரப்படுகின்றேன் ஆயினும் அது அரிபுரமாதிகளுக்கும் உள்ள காரியம் அதலால் புதிதல்லவென்று துணிந்தேன் சிவ பஞ்சாட்சர தியானத்தோடு சாக்கிரதையாக இருங்கள் அஞ்ச வேண்டாம் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் மனைவி புத்திரர் முதலானவர்களது ஷேமங்களை தெரிவிக்க வேண்டும் தேகத்தை பக்குவமாக பாராட்டி வர வரவேண்டும் இஃது சிரஞ்சீவி ரத்தின முதலியார் அவர்கள் சமூகத்திற்கு வாழ்க வாழ்க